வணக்கம் நண்பர்களே நற்றினோட சார் நீங்க எப்படி வந்தீங்க வாங்க வாங்க வாங்க என்ன சக்தியா மாய உலகத்துல இருந்து குதிச்சே வினட்டீங்களா வாங்க ஒரு சூப் சாப்பிடுவோம் வழக்கமா ஒரு வாண்டு வந்து சூப் குடுத்துட்டு என்ன காப்ப வச்சுட்டு போவோம் இப்ப எங்கூட பேசாம இருக்கு ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு இவ்வளவு நாள கதை கேட்ட உனக்கு தெரியும் வாழ்ட மோட்டு இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா அவர் இங்க இருப்பார் அவர் இருக்கலாம் எல்லா அவரோட உளமாலியோ எந்த மனுஷ ரூபத்துல இருக்கலாம் பூன ரூபத்துல இருக்கலாம் எலி ரூபத்துல இருக்கலாம் ஏற்காத நினைச்சது இல்லையா சார் எவ்வளவு பெரிய ஆளு அது அந்த பேரு வாழ் மோட்டு சாதாரண பேராசர் அந்த பேர் பட்டி பத்தி பேசாத எங்க அந்த ஜெய்கிற ஒளி அவடமாட்ட வால்ட from என்னட்லாவுக்கு பயந்து தலைதறிக்கோடு அர்த்தமா அப்படிப்பட்ட ஒரு கேவலமான பேரை வச்சு இன்னைக்கு ஏமாற்றிட்டா அவ்வளோ சும் ஓட மாட்டேன் இங்க கரெக்டு தானே சார் அந்த பேர் நீங்கள் பயந்து ஓடுற கொலை தானே என்னதான் நான் கொலையா ஆமாம் ஏன் சார் நீங்கள் சாவுக்கு பயப்படல நீங்கள் செய்கிற எல்லா கோர கிருத்தியங்களுக்கும் எல்லா கொலைகளுக்கும் அது காரணமே அதுதானே சார் நீங்கள் பவர் ஹை லெவலில் இருக்கும்போது ஏன் எல்லாரையும் கொலை பண்ணிங்க உங்களை யாராவது கொன்றுவானோன்ற பயன்தானே நான் நான் என்ன யாராவது இந்த ஆணவந்தான் சார் பயத்தோட சேர்த்து உங்களை கீழே தள்ளுது உங்களோட ஆணவம் இதுதான் உங்க கண்ணம் வரைக்குது கொஞ்சம் யோசிப்பாருங்க ஹாரிய ஈஸியா ஒரு வயசுலயே கொண்டிருக்கலாம் அப்ப தடுத்தது எது உங்கள் ஆணவம் ஹாரியோட அம்மா செஞ்ச சிறு தியாகத்தோட வலிமையை தெரியாம உங்களை நீங்களே தாக்கிக்கிட்டீங்க என்ன சொல்ற அதே மாதிரி கொஞ்ச முன்னாடி உங்களோட நினைவுகள் சிறுவயது வடிவம் அந்த டைரி ஏன் அழிஞ்சது ஃபீனிக்ஸ் பறவைன்ற சாதாரண பறவையோட சாதாரண கண்ணீரோட வலிமையை தெரியாம அதுவும் அழிஞ்சிருச்சு ஆணவம் உங்கள் கண்ணை மறைக்கிது இன்னும் கேளுங்க அதுதான் உங்க அழிவுக்கு வழிவகுக்கும் விஷயங்களை பத்தி பேசுறியா தூசிக்கு பெற மாட்டடா விழுந்தடவர நூறு மடங்கு பெரும் சக்தியோட ஐயோ சொல்றத கேக்க மாட்டேங்கிறே கேக்க மாட்டேங்கிறாரே நான் சொல்றத யார்தான் கேக்கற சுத்தி இருக்கிற சாதா ஆட்களே நான் அட்வைஸ் பண்றேன் பட்ட பேர் இவரு எங்க கேக்க போறாரு சரி நம்ம கதைக்கு வருவோம் சோ ஹரி பாட்டிற்கான முதல் கிளாசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு டிவினேஷன் என்ற வகுப்பை எடுக்கும் டிரிலானி அவனுக்காக சொல்கிறார் நீ எப்ப வேணாலும் செத்துருவ உனக்கு நெருங்கிட்டே இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் வழக்கம் போல கிளாசஸ் ப்ரொஃபசர் மினர்வா வந்து அவர் ஃபிராடு டிரிலானின்னு சொல்றாங்க ஹர்மியானி எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் எடுத்துட்டு நிறைய பிரெஷர்ல இருக்கிறார் சோ அதுல வந்து நம்ம கேம் கீப்பர் ஹாக்ரிட் அவரோட வகுப்பு வருது வகுப்பு ஆரம்பிச்சோன்னே நீங்க வந்து வருங்காலத்துல மாபெரும் கொடிய விலங்குகளை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் அவற்றை எப்படி கட்டுப்படுத்துறதுன்றது நம்ம கத்துக்கணும் அதை சொல்லி கொடுக்கும் வேலையில் தான் நான் இருக்கிறேன் ஒரு கொடிய விலங்க எப்படி நம்ம அன்பால கட்டுப்படுத்தணும் நான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான அறிவுறுக்கத்தக்க ஒரு விலங்கை கொண்டு வர இது பார்க்க ஒரு குதிரை மாதிரி இருக்கு பயங்கர முரட்டுத்தனமா இருக்கு பெருசா இருக்கு இது பறக்கும் குதிரைன்னு சொல்லலாம் இதுக்கு பேர் ஹிப்போ கிரிப் அப்படின்னு நம்ம மாய உலகத்துல பேர் வச்சிருக்காங்க ஒரு ஹிப்போகிரிஃபின் ஒண்ணுக்கு ஒரு பேர் வச்சிருப்போங்கள நாங்க கூப்பிடுறதுக்காக நான் வந்து பக் பீக் வச்சிருக்கேன் எல்லாரும் சொல்லுங்க பக் பீக் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க உம் மேல்பாய் கேக்குறான் ஒண்ணு என்ன சார் போனதுல ஜெயிலுக்கு போனது பத்தாதா இந்த மாதிரி எடக்குமடக்கான விலங்குகளை கொண்டு வந்து திரும்பவும் ஜெயிலுக்கு போனோம் ஏன் ஜெயிலுக்கு ரொம்ப வசதியா இருக்க குழு குழு ஏசி எல்லாம் ஒரேம் சக்தி அன்புதான்றது தெரிஞ்சுக்கோ இப்ப பாரு சக்தியை காட்டுறேன் பாரு சொல்லி பக் பிக் பக் பிக் இங்கவா என்ன ஹேக்ரி கூட்டே அவ்வளவு மோசமா காட்சடிக்கிற விலங்கு பயங்கர கூர்மையான பற்க வச்சிருக்கு அவர்கிட்ட ஜாரியா ஜாரியாக காலைல விழுந்து கிடந்து அவர் காலை பிடிச்சி குஞ்சுது அவர் அதுமாதிரி ஏறி உட்கார்றாரு அவரை தூக்கிட்டு பறக்குது பார்த்தீங்களா அன்பின் சக்தி எப்படி இருக்குன்னு எல்லோரும் வாங்க நான் சொன்ன மாதிரி என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி எல்லோரும் அன்பாக கூப்பிட்றாங்க கொஞ்ச நேரம் தயங்குது அப்புறம் ஒரு ஆளுக்காக வந்து வந்து அவங்களை தூக்கிட்டு தூக்கிட்டு போய் பறக்குது ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்க செய்யும் புது ஆளுங்கனால அதுக்கப்புறம் உங்ககிட்ட எவ்வளோ ஃப்ரெண்டாகனு மட்டும் பாருங்கள் எல்லாரும் வாங்க எல்லாம் வந்து அற்ப விலங்குமா கெஞ்சி கதறினோட பையன் நான் கூப்பிடுறேன் வந்துரு இல்ல துறைடுவேன் கூப்பிடாத என்னவும் தெரியாது வரமாட்டியா நானே அவன் என்ன பண்ற பாரு அப்படின்னு மாய அந்த மந்திர கோல் எடுத்துட்டு அது எதோ தாக்குறதுக்காக போறான் அதுக்கு திடீர்னு கோவம் வந்து அவனை பிடிச்சி நறுக்குன்னு கிடைச்சிருச்சு கீழே விழுந்து துடி துடினு துடிக்கிறான் ஐயோ நான் சொல்ல சொல்ல கேட்காம ஏண்டா அடி பண்ண இப்படி ஒரு கவர்னர் பையனை வர கடிச்சிருச்சு என் பதவிக்கு என் வேலை போயிருமே ஐயோ நான் பதறாரு ஹேரி ஹெர்மியானெல்லாம் அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஸோ இதனால் என்ன விளைவுகள் ஏற்படுது அந்த பக்பிக் விலங்கை என்ன பண்ணுறாங்க மேல்ஃபாய் உயிர்ப்பழைக்கிறானா இல்லையா இதனால் மினிஸ்ட்ரிக்கு மினிஸ்ட்ரி வரைக்கும் போக இந்த விஷயத்தால் ஹேக்ரிக்கு என்னென்ன ஆபத்து வருது இதெல்லாம் வரும் பாத்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்